தர்மக்ேத்திரே குருக்ஷத்திரே சமவேதாக மாமகா பாண்டய பகவத் கீதையினுடைய முதல் ஸ்லோகம் இது குருஷே புண்ணியபூமி அத தர்மக்ஷேத்ரம்னு கொண்டாடுகிறார் வேதவியாசர் திருதராஷ்டிரம் சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்குதான் தர்மக்ஷேத்திரமாக குருக்ஷேத்திரத்தில் என் பிள்ளைகளும் பாண்டுவனுடைய பிள்ளைகளும் ஒன்று கூடினார்களே சண்டை செய்வதன் பொருட்டுனார்களே அவர்கள் யாரு செய்கிறார்கள் சண்டை செய்யறதுக்கு போனவா சண்டைதான் போடுவா அதனால அதை கேட்டுக்கிறதுல இப்ப திருஷ்டனுக்கு எம் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளா பாண்டு புத்திரர்கள் தோற்கிறார்களா எம் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியா பாண்டு புத்திரர்களுக்கு தாழ்ச்சியா இதை கேட்டுக்கிறதுலதான் அவன் காசை அவன் தர்ம கஷேத்திரே குருஷேத்தரே என்கிறான் தர்மமான கஷேத்திரன் தர்மத்தை வளர்க்கக்கூடிய க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் அவன் சொல்றதனுடைய அபிப்பிராயம் என்ன சஞ்சயன் இவ்வர்த்தங்களை எல்லாம் திருத்தராட்டனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த யுத்த பூமியில என்னென்ன நடக்கிறதோ அதத்தனையும் திருத்தராட்டனுக்கு சொல்லி இப்ப திருத்தராட்டம் என்ன தெரியுமா கேட்கிறார் இது கஷேத்திரன் தர்ம கஷேத்திரமாச்சே ஒரு வேளை துரியோதனன் துட்சாசனன் முதலானையனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த கஷேத்திரத்தை தொட்டவுடன் அதுல காலடி வச்ச உடன் நல்ல புத்தி வந்து நல்லெண்ணம் வந்து நான் உங்களுக்கு அஞ்சு கிராம கொடுத்துடுறேன் பாண்டவர்களே கண்ட வேண்டாம் சண்ட நின்றுபடுத்த விலகி விட்டானா என்று அவன் அபிப்பிராயம் நார் இல்ல இல்ல இவ்வளவு நல்லவனாம் ஆகவே இல்லை அவனுடைய என்ன என்ன தெரியுமோ தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே இந்த குருஷேத்திரம் தர்மபூமி ஆகையால் என் பிள்ளை நல்லவன் ஆயிட்டானான்னு கேக்கல எதுவுமே என் பிள்ளைய மாத்த முடியாதுன்னு தெரியும் தர்மபுத்திரன் வந்தானா யுதி யுதிஷ்டிரன் தர்மபூமியில சாலடி வச்ச உடனே ஏற்கனவே அவன் நல்லவன் ஏற்கனவே தர்மத்துல ஆட்சி இருக்கிறவன் இப்ப இந்த தர்ம பூமியில சாலை உடனே ஒரே அடியா இன்னும் தர்மன் ஞாபகத்துக்கு வந்து சண்டையிடுவதே கூடாது எதுக்கு சொத்தோ சுகமோ வேண்டையோ வேண்டாம் இருக்கிறதும் துரியோதனனே வச்சுக்கிட்டான் அப்படின்னு மொத்தத்தையும் மொத்தத்தையும் விட்டு விட்டு தியாகம் பண்ணிட்டு யுத்த பூமியை விட்டு ஓடியே போயிட்டானா என் பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தும் கிடைச்சு இத தெரிஞ்சுக்கிறது தர்மத்தில் ஆசை படைத்தவன் தர்மபூமியான குருக்ஷேத்தத்துக்கு வந்தவுடன் தர்மத்தில் அவனுக்கு இருக்கிற ஆசை தீரிட்டு கொண்டு வந்து மிகவும் அதிகமாகி போய் சண்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டுட்டு ஓடி போட்டானா பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் கிடைச்சிவிட்டா என்ற எண்ணத்தோட போலும் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக இந்த கேள்வி நியாயமான அஞ்சு கிராமம் கூட கொடுக்க மாட்டானா அவன் திருந்த கூடாதான் தர்மபுத்திரன் கட்டப்படுறார் சன்ராஜ்யத்தை தொலைச்சுட்டு கஷ்டப்படுறார் ஆனா அவனை போய் இருக்கிறதையும் தொலைச்சிட்டு ஓடிப்பட்டானா அப்படின்னு கேக்குறாரு இது தப்பில்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி தோணும் இந்த கேள்வி எப்படியே மனசுல வச்சிருந்தோம் இன்னொரு சிறு கதை இதை பத்தி சொல்றேன் அந்த கேள்வி வந்தப்பறம் சேர்த்து முடிவெடுத்துப்போம் அந்த முடிவை வச்சிருந்து இப்ப நாம பார்க்க போற நூத்தி பதினெட்டாவது கேள்விக்கு போகலாம் அடுத்தது சண்டை இன்னும் ஆரம்பிச்சு அப்ப கண்ணன் பாண்டவ தூதனாக நடந்தான் கேள்விப்பட்டிருக்கு பாண்டவர்களுடைய தூதனாக கண்ணன் நடந்து கௌரவ சபைக்கு போய் அஞ்சு புத்தூசி நலமான குடு கிராமமாவது குடு இந்த மாதிரி அந்நாயம் பண்ணாதே அப்படின்னு கண்ணன் கேட்டார் ஆனா இன்னொரு தூது நடந்திருக்கு கண்ணனுக்கு முன்பாக சஞ்சயன் தூது நடந்தான் எந்த சஞ்சயன் இப்ப சண்டையில நடக்கிறதெல்லாம் பார்த்து திருத்தராட்டனில் சஞ்சய் ஒரு முந்துவர் அதே சஞ்சயன் அந்த சஞ்சயன் முதல்ல திருத்தராட்டனால் துரியோதனால் அனுப்பப்பட்டு பஞ்சபாண்டவர்களிடத்தில் வந்தான் வந்த அவர்களிடத்தில் இந்த சண்டை கூடவே கூடாது எப்படியாவது நட்போட போயணும் சண்டை தவிர்க்கப்பட வேணும் அவர்கள் ராஜ்யத்தை சுவாதியா பிரிச்சு கொடுக்காட்டா கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ஏற்றுக் கொண்டு விட்டு கொடுங்கோள் என்று சஞ்சயன் கேட்டான் அப்போ தர்மபுத்திருக்காரு தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு அர்ஜுனனோ பீமசேனோ சஞ்சயனை சஞ்சயா நீ பண்றது நியாயமா படுறதா உனக்கே இந்த ரீதி சரியா நீ எடுத்துட்டு இருக்கிற தர்மம் சரியா நீ என்ன செய்யற நாங்க ஏற்கனவே பாதி ராஜ்யம் வேணும் என்ன கேட்டு பிரிச்சு கொடுன்னு கேட்டுருக்கோம் எங்க பட்சத்துக்கு நீ பேசறதை விட்டுட்டு அவன் பண்றது தப்புன்னு நமக்கு தெரியும் துரியோதனன் பங்கு தப்புன்னு தெரியும் இருந்தாலும் என்னிடத்துல வந்து ஏற்கனவே விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிற என்னை போய் இன்னும் விட்டுக் கொடு அஞ்சு கிராமம் போறும் அஞ்சு குண்டூசி நிலம் போரும் எதையாவது வாங்கிட்டு விட்டு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்றையே இது நியாயமா என்று தம்பிகளெல்லாம் கேட்டார்கள் அப்ப சஞ்சயன் ஒரு நல்ல நியாயத்தை எடுத்து சொல்றார் கண்டிப்பா கேட்டேன் சொன்னு கேட்பார் தர்மபுத்தரனை கேளு நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு புரியும் ஏன்னு தம்பிகள்லாம் கேட்கிறார்கள் நியாயத்தின் வழி நடக்கிறார்களோ யார் தர்மத்தில் ஆசை கொண்டவர்களோ அவர்களிடத்தில்தான் மேலும் மேலும் வற்புறுத்தி தர்மத்தின் வழி நடக்க செய்ய முடியும் ஒருத்தன் அதர்மத்தின் வழி நடக்கிறார் நான் துரியோக நடக்கிற எத்தனை ஒன்றாடினாலும் அவன் விட்டு கொடுக்க போறதில்ல அர்ஜுனா ஹிமசேனா எனக்கு லட்சம் என்ன தெரியுமா சண்டையிட்டு மக்கள் துன்புறக்கூடாது சண்டையிடக் கூடாது இதுதான் தர்மம் சண்டையினால பல உயிர்கள் நாசமாகும் நாசம் அடையக்கூடாது அது தர்மம் அந்த தர்மத்தை துரியோதனன் தர்மத்தை உயிர்கொல கூடத்துல பேசினாலும் அவன் காதல் அது ஏறவே ஏறாது அதனாலதான் அவன்கிட்ட பேசவே இல்லை ஆனா தர்மத்துல ஆசை உடையவன் தர்மபுத்திரன் அதனாலதான் நான் அவனிடத்துல வந்து பேசுறேன் அப்போ கொஞ்சம் ஏற்கனவே நீங்க விட்டு கொடுத்துருந்தாலும் இன்னும் விட்டு தப்பில்லை தார்மிக்க எடுத்து பேசவே முடியும் அடிப்படுங்க இல்லாத பட்ட மரம் ஒண்ணு இருக்கு அதை பார்த்து கல்லடிக்கிறதான நாம என்ன சொல்லுவோம் அதுல அடிச்சே லாபம் இல்லையே அதான் ஒண்ணுமில்லையே அது கிட்ட அப்ப பழுத்த மரத்துல கல்லடிச்சான பழமே நமக்கு கிடைக்கும் சில இடத்துல ஆபிஸ் போயின் இருக்க கொஞ்சம் நம்ம நன்னா வேலை செஞ்சு காட்டிடுவோம் உடனே எல்லா வேலையும் நம்ம கிட்டே கொண்டு போட்டுருவா நாம நொந்துண்டே இருக்கும் இது வந்து இந்த ஆபீஸ்ல தப்பா போச்சு நன்னா வேலை செஞ்சு காட்டினோம் எல்லா வேலையும் நம்ம தலையில போட்டு கடைசியில வேலை செய்யாதவா அப்படியே உட்காண்டிருக்கா சரி நாமே செஞ்சுட்டு இருக்கேன் யாருக்கு வேலை செய்யறோமோ அவளைத்தான் நிர்பந்தப்படுத்துவா யாருக்கு செய்ய தெரியாதோ அவள்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு ஏன் இவங்ககிட்ட கொடுக்கோங்கிற அளவுக்கு அவடிச்சிருப்போரா நம்ம ஒரு வேலையை ஒருத்தர்ட்ட கொடுப்போம் கடைசியில சாமி இனிமே உங்ககிட்ட நான் கொடுத்துருக்காவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மள ஆட்சி விட்டுறா பாருங்க அப்படிப்பட்ட திரும்பியே போக மாட்டோம் யாரான ஒருத்தர் ஒழுங்கா செஞ்சு காட்டுதான் போவோம் ஆகையால் யார் ஒரு தனக்கு தர்மத்தில் விருப்பம் இருக்கிறதோ திரும்ப திரும்ப தர்மத்தை பத்தி அவனிடத்தில் பேசுவார்கள் அவர் விட்டு கொடுக்க வேண்டியதாவே இருந்தாலும் அவனிடத்தில் தான் பேசுவார்கள் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் இப்போ ஒரு கதை சொல்லிருக்கேன் இந்த ரெண்டுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தர்மத்தில் ஆசை படைத்தவர்கள் சிலர் உலர் நன்கு தெரிகிறது ஏன் அவளுக்கு மட்டும் தர்மத்துல ஆசை இருக்கு எனக்கு ஒண்ணு எல்லாம் ஆசை இல்லை இன்னைக்கு பல பேர் என்ன கேள்வி கேப்பா எதுக்கு சிராத்தம் பண்ணணும் எதிர்த்து தர்ப்பணம் பண்ணணும் எதுக்கு சந்தியாத ஏன் பூஜை பண்ணணும் ஏன் நான் அனுஷ்டானத்தோட இருக்கணும் ஏன் நான் பேசக்கூடாது ஏன் நான் இருக்கணும் கண்ட ஏன் பேசக்கூடாது ஏன் ஏன் ஏன் எத்தனையும் கேள்விகள் இருக்கு பாருங்க ஒரே பதில் சொல்லலாமா ஏன் ஏனெனில் தர்மசாஸ்திரத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது மனு பகவான் தர்மசாஸ்திரம் எழுதியிருக்கார் யாக்ஞவல்யர் ஸ்மிருதி எழுதியிருக்கார் பாரதத்திலும் சரி பாகவதத்திலும் சரி வேதவியாசர் எழுதுகிறார் வால்மீகி பகவான் ராமாயணத்தில் எழுதி வச்சிருக்கார் எல்லாரும் தர்மமேது தர்மமேதுன்னு எழுதி விட்டார்கள் அவர்கள் எழுதியிருக்கலாம் சுவாமி லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் முற்றும் துறந்த முனிவராக இருப்பவர் எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதி வச்சுட்டார் ரெண்டாயிரத்தி பத்து கலியுகம் ஓஹோன்னு எல்லாம் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சந்திர மண்டலத்துல பிளாட் கட்டி நாங்கெல்லாம் குடியேற போறோம் இவ்வளவு வேகமா நாங்க முன்னேறிச்சே என் வால்மீகி வேதவியாச எழுதினார்னு சொன்னால் சகுமா என்னால் இது இத்தனை மாறுதலுக்குள்ள வந்துட்டு இருக்கலாம் சொல்லல அதுக்குன்னு தர்மம் மட்டும் மாறிடவே மூறாது தர்மம் ஒன்றாகத்தான் இருக்கும் எது உலகத்தை நல்வழியில் தாங்குகிறதோ அழைத்து செல்லுகிறதோ அது தர்மம் எது கடைபிடிக்கப்பட்டாலும் தான் இவ்வுலகம் வாழுமோ அது தர்மம் தர்மத்தை கடைபிடிக்காவிடில் எந்த சந்திர மண்டலத்துக்கும் போக முடியாது எந்த ராக்கெட்டும் விட முடியாது எந்த மருந்து நமக்கு கிடைக்காது தர்மம் இருந்தால் தான் இதை எத்தனையும் கெட்டும் அப்ப இன்னும் தர்மம் இருக்குன்னு சொல்லிதான் கண்டிப்பா இருக்கு நம்ம ரொம்ப பேர் கவலைப்படே ஓ தர்மம் எல்லாம் தலை போச்சே தலை குறிஞ்சு தர்மம் ஒண்ணும் தலையெல்லாம் இன்னும் புரியல நம்ம முத இருக்குதாதி தர்மசிய திலா நிர்வதி பாரத அத்யுதானம் அதர்மஸ்ய சதாத்மானம்யம் எப்போது தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ அதர்மன் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் நான் பிறக்கிறேன் கலியுகத்தில் கண்ணம் திறக்கல துவாபரத்தினுடைய கடைசியில் அவர் இப்ப கலியுகம் கல்சி பகவான் தர்மம் நன்கு தான் இருக்கிறது குறையாது ஆனா அப்படியே சுத்தி வர ஒரே அதர்மயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நாள் அதெல்லாம் ஒரு சிறு சிறு டிப் பேர்க் சொல்றாள் அத போல ஒரு மூலையில மூலையில தெரியறது ஆழமான அகர்மத்தின் பக்கம் நம்ம போயிடவே இல்லைன்னு தர்மம் நன்கு தான் இருக்கிறது ஆனால் அந்த தர்மத்தில் ஆசை உடையவர்களாக இருக்க வேண்டும் ஏன் தர்மத்தில் ஆசை வேணும் என்ன அப்பதான் சுகம் கிடைக்கும் வாழ்க்கையில நாம சுகமா இருக்கணும்னு சொன்னால் இன்பத்தை அனுபவிக்கணும் ஆனந்தமா இருக்கணும்னால் தர்மத்தை கடைபிடியுங்கோள் கண்டிப்பா இன்பமயமான வாழ்க்கை அமையும் தர்மத்தை ஊக்கு ஏன் இட்டத்துக்கு கட்ட நான் வகுத்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக இராது அதுதான் அழகான கேள்வி இது நூத்தி பதினெட்டாவது கேள்வி தர்ம ரத்தே கதைய தர்ம ரத்தவன் தர்மத்தில் ஒருத்தனுக்கு ஆசை இருந்தா அவனுக்கு என்ன கிட்டுக்கிறது சொல் தர்மபுத்திரம் பதில் சொல்றார் அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் யாருக்கு தர்மத்தில் விருப்பம் இருக்கிறதோ அவன் உயர்ந்த கத்தியை அடைகிறான் இப்ப எங்கிட்ட வந்து ஒரு பிள்ளை கேள்வி கேக்கிறான்னு கேக்கணும் என்ன அவர் ஒருவேளை பதவி உயர்வு சம்பள உயர்வு ஸ்டேட்டஸ் உயர்வு இதெல்லாத்தையும் அட்வான்ஸ்மெண்ட் நினைச்சுனு அது அட்வான்ஸ் ஆர்த்துக்கு ஜீட்டையில என்ன பாரதத்துல என்ன இருக்கு இருக்காது இந்த இடத்துல எது இருக்கும் டெம்பரரி டெவலப்மெண்ட் பர்மனென்ட் டெவலப்மெண்ட் இருக்கா ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ் இருக்காத் தா நம் கொள்கைகள் உயர்ந்ததா இதுக்குதான் இடம் இருக்கு இதுக்குதான் கீதையில இடம் இதுக்குதான் பாகவதத்துல இடம் இருக்கு பல பேர் என்ன பண்ணுவா இப்போ பகவத்கீதை இருக்கு யக்ஷ பிரஸ் இருக்கு விதிர நீதி இருக்கு கீதை இருக்கு இதை வச்சிருந்து மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரேன் கம்பெனி எப்படி இதெல்லாம் நியாயமா பகவான் என்னடத்தோடு அன்றாட வாழ்க்கை நாம எப்படி லீடு பண்ணணும்னு கண்ணனு சொல்றார் அதை கற்றுலாம் என்னென்ன குணத்தை வளர்க்கணும் இருக்க கூடாது அதெல்லாம் அதன்படி நாம வாழ்ந்துள்ள அதை விட்டுட்டு அவர் ஏதோ ஒன்ற சொல்ல போக இதை வச்சு நான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரேன் இதை வச்சுன்னு உங்களுக்கு பிளானிங் சொல்லித்தரேனால அர்த்தம் தர்மம்னால் தர்மத்துக்காகத்தான் இருக்கும் மகாபாரதம்னா தர்மத்தை தான் சொல்லும் ஆத்மாவனுடைய உயர்ச்சியை சொல்லும் சொல்லும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஆசனங்களை சொல்லி கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கு ஆஹாரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும் அதுவரைக்குள்ள தர்மத்தில் ஆசை உடையவன் எவனோ அவன் தர்மத்தில் ஒரே போட்டி பொறாம எதிராலும் தாண்டணும்னால் அப்ப பாரதம்லாம் அதுக்கு விஷயமே இல்லை அதுக்கு ஏதோ மேனேஜ்மெண்ட் புத்தகத்தை தான் படிக்கணுமே தோட இங்க அதற்கு ஒன்றும் இங்க ஆத்மா உயர்வதற்கு தர்மத்தில் ஆசை இருக்கிறவனுக்கு யாருக்கு தர்மத்தில் ஆசை இருக்கும் கொஞ்சம் மெட்டீரியல் பிளஷர்ல இருந்து கண்ணை மாத்தி வெறும் மெட்டீரியலிசமே கண்டப்பட்டு இருந்துதான் அப்ப அவனுக்கு தர்மத்துல ஆசை வராது என்ன தர்மம் அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுறது உயர்ந்த கத்தியடைவா சொல்றது இப்ப ஒரு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம்னு கேட்டால் நீ தர்மத்தை பண்ணு உயர்ந்த கதியடைவா சொன்னால் அவன் என்ன கேட்பான் நான் வைஸ் பிரசிடன்ட்ங்கிற கத்தி அடையறது எப்படின்னு கேள் வந்திருக்கான் நான் அவன்கிட்ட ரொம்ப உயர்ந்த கதியான மோட்சம் கிடைக்கும் சொன்ன அர்த்தமே இல்ல ஆகையால் நாம இண்டிவிஜுவலா முன்னேறதுங்கிறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன டெம்பரரியா இந்த பட்டம் பதவி பணம் இதெல்லாம் தாராளமா உங்க உழைப்புலயே கிடைச்சிரும் இதுக்கு ஒண்ணும் சாஸ்திரமும் வேண்டாம் வேதாந்தமும் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு தேவை வெறுமை ஆங்கிலம் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கணும் ஏதோ மெடிசன் படிக்கணும் படிச்சோம்னா இந்த வாழ்க்கை இருந்து போறது ஆனா அது டெம்பரரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டாக்டர்ஸுக்கும் தெரியும் அட்வொக்ட்ஸுக்கும் அகௌண்ட்ஸுக்கும் அடைஞ்சாகணும் புரியும் அதுதான் நிச்சயமான இன்பம் தெரியுது அழ்வார் சாதித்தார் என்னிக்கா இருந்தாலும் ஒருத்தன் மோட்சத்தை அடைந்தே தீர வேண்டும் அதாவது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வாருடைய அப்ப உயர்ந்த கதி அடைய வேண்டும் உயர்ந்த கத்தியில யாருக்கெல்லாம் அடையணுங்கிற ஆசை இருக்கோ ஆசை எப்ப தெரியுமா வரும் ஆத்மா வேறே உடல் வேறேன்னு புரிஞ்சாத்தான் ஆத்மாவும் உடலும் ஒண்ணு நினைச்சுட்டே இருந்தோம் அந்த கத்தியில இவனுக்கு ஆசையே வராது அப்ப இந்தூர்ல ஓகோன்னு சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்ப்பான் ஆனால் அந்த கத்தியில ஆசை வருதுன்னு சொன்னா ஆத்மா உயர்ந்ததுன்னு புரிஞ்சுணுட்டான் நித்தியமான இன்பத்தில் ஆசை வைக்கிறான் அதனால மோட்சத்துக்கு போகணும்னு பாக்கிறான் அந்த உயர்ந்த கதி அடையறதுக்கு வழி எதுன்னு தேடினான் தர்மத்தில் ஆசை கொண்டான் அப்ப தர்மத்தில் ஆசை இருந்தால் உயர்ந்த கத்தி கிட்டுகிறது உங்கள் எல்லாரிடத்திலும் வேண்டுகோள் அஞ்சாறு நாள் தான் இருக்கு இந்த நிகழ்ச்சியை முடிவுபடும் தர்மம் தர்மம் தர்மம்னா அதுல ஆசை இருக்கணும் எதெல்லாம் நம்ம பூர்வர்கள்லாம் தர்மம்னு சொல்லியிருக்காளோ அதை பண்றதுல எனக்கு ஆசை இருக்குதான் நான் ஒண்ணு வேண்டா வெறுப்பாகவோ பண்ண போறது ஆசைப்பட்டு தர்மத்தை செய்றேன் ஏன் இத பண்ண பண்ண தர்மத்துக்கே சாஸ்தாவான தர்மத்துக்கே உடையவனான பகவான் ஆனந்தப்படுகிறான் அப்ப அவர் ஆனந்த பட்டுட்டா எனக்கு எந்த உயர்ந்த கதி தான் கிடைக்காது இந்த டைரக்டர் வைஸ் பிரசிட் தான் ரொம்ப சின்ன சின்ன பதவி சர்வசாதாரணமா கிடைச்சி போடுது அந்த பதவியே கிடைக்க போறது இந்த பதவியெல்லாம் ஒரு பதவியா சொல்லுங்க ஆக தர்மத்தில் அசை இருப்பவன் உயர்ந்த கதி அடைகிறான் ஆனந்தமாக இருக்கிறான் என்பது நூத்தி பதினெட்டாவது கேள்வி அடுத்த கேள்வி ஆனந்தத்தை பத்தின்தான் காத்திருந்து பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யாடியோ உங்களுக்காக எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்